அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே அனைவருக்கும் அமைதியான ஆனந்தத்தை பெறுவதற்கான வழிமுறையாக இந்த உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அதாவது திருக்குறள் கருத்துக்களை விளக்குகின்ற வகுப்புகளை வாட்ஸ்அப் வாயிலாக தினந்தோறும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் வழக்கமான முறையிலே திருக்குறளுடைய தொடக்கத்திலிருந்து சொல்லாமல் அதாவது பாயிரத்திலிருந்து தொடங்காமல் வேறொரு கோணத்திலே இதை அணுகியிருக்கிறேன் அதாவது அறிவு மனநலம் சொல் நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் ஆகிய நலங்களை எல்லாம் அடைந்து இந்த உடலின் உடலினுள்ளே இருக்கின்ற உயிரானது ஆன்ம நலம் அடைய வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை வகைப்படுத்தி இருக்கிறேன் அதன் பொருட்டு முதலிலே அறிவுடைமை அதிகாரத்தை பார்த்தோம் இறைவன் நமக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார் மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களுக்கு சிறப்பாக அமைவது அறிவு பிறகு அன்பு பிறகு அறம் இந்த அன்பு கூட பல உயிர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அறிவுபூர்வமான அன்பும் அறிவுபூர்வமான அறமும் மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களால் கடைபிடிக்கப்பட வேண்டியவை இந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களெல்லாம் அமைதியான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் பெரியோர்களுடைய அருளால் அதை நான் உணருவதால் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்கிறேன் அறிவுடைமை அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அறிவு நலம் தலைப்பிலேயே அடுத்த ஒரு பகுதிக்கு செல்கிறேன் அதாவது பொருட்பாலிலே இருபத்தி அதிகாரம் அங்கவியலிலே அமைந்திருக்கக்கூடியது பேதைமை பேதைமை என்றால் அறியாமை ஆங்கிலத்தில் சொன்னால் இக்னரன்ஸ் முதல்ல அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும் அறியாமையை விலக்க வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் அறியாமையை பற்றி ஒரு பத்து குரல் சொல்லுகிறார் அறியாமையினுடைய விளைவுகள் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் எவ்வளவு கெடுதல்களை உண்டு பண்ணுகின்றன என்பதை உணர்த்துவதற்காக பேதைமை இதற்கு அடுத்த அதிகாரம் புல் அறிவாண்மை அதாவது படிக்காமலேயே உன்னையும் தெரிஞ்சிக்காமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறது இந்த ரெண்டு அதிகாரத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எதற்காக என்றால் நம்மிடத்தில் அறியாமை இருக்கக்கூடாது புல்லறிவான்மையும் கூடாது முதல்ல உடன்பாட்டு முறையில் பாசிட்டிவ் முறையில் நான் வந்து அழிவுடைமையை எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது இது இருக்கக்கூடாது அறியாமையும் புல்லறிவான்மையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்பொழுது நான் பேதமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரட்பாக்களை படித்து அதற்கு அர்த்தம் பொருள் சொல்லப் போகிறேன் முதல் குரலை பொழுது சொல்லுகிறேன் பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் மீண்டும் சொல்லுகிறேன் பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் இதனுடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால் அறியாமை பேைமை பேமை சொல்லதைமைத்தை அந்த அறியாமை பேதைமை என்றால் என்னன்னு கேட்டா கெடுதலையெல்லாம் எது கொடுக்குமோ அதை எடுத்துக்கொண்டு நல்லதையெல்லாம் விட்டுடுறது அறியாமைனுடைய அடையாளம் என்னன்னா நமக்கும் சமூகத்துக்கும் எதெல்லாம் கெடுதலை உண்டு பண்ணுவோ அதெல்லாம் நாம் எடுத்துக்கிறது அதை கடைபிடிக்கிறது எது நல்லதெல்லாம் தருமோ அதை நாம் விட்டுடுறது இதுதான் அறியாமையினுடைய விளைவு கெடுதல் என்று வள்ளுவர் இங்கே உபதேசம் செய்கிறார் இப்போ நாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் பேதமை என்பது அப்படின்னு குரலில் இருக்கு பேதைமை என்று சொல்லப்படுவது அதாவது அறியாமை என்று சொல்லப்படுவது ஒன்று எத்தனையோ குறைபாடுகள் இருக்கு, எல்லா குறைபாடுகளிலுமே இது பெரிய குறைபாடு என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது இப்போ நாட்டில் சட்டங்கள்லாம் இருக்குது நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா அதை பற்றி நம்முடைய நாட்டில் சட்டம் என்ன சொல்லுகிறது நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சிக்காமல் எனக்கு அந்த சட்டமெல்லாம் தெரியாது நான் ஆசைப்பட்டபடி பண்ணக்கூடாது அப்புறம் நாளைக்கு நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டோம்னா அரசாங்கம் கேட்டுதுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி நீ செய்ய போச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு இது சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நீ செய்யிற போதே இந்த நாட்டினுடைய சட்டத்தை தெரிஞ்சுதான் கடைப்பிடிச்சு தான் வாழணும் இந்த நாட்டுக்கு என்று பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற சட்டத்தை நாம் கடைபிடிக்கத்தான் வேண்டும் ஆகவே எனக்கு தெரியலேன்னு சொல்றது சரியாகாது நீ அறிவுள்ள வந்தானே உனக்கு கட்டிட வேண்டி ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அந்த காரியம் எப்படி செய்யணும்னு அரசாங்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எப்படி செய்யலாம் தெரியலேன்னு சொல்லி சமாளிக்கக்கூடாது இதில் மாத்திர நாட்டம் இருக்குது அதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறது ஏன் அப்படின்னு கேள்வி வரும் அது மாதிரி இது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ அம்சங்கள் இருக்குது எனக்கு எப்படி வாழணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியுமா இப்படி தான் வாழணும்னு தெரிஞ்சுதான் வாழணும் ஊரில் மக்கள் ஏன் இந்த கடைப்பிடிக்கிறார்கள் ஏன் கடவுளை கும்பிடுகிறார்கள் ஏன் நல்ல காரியம் செய்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சுதான் வாழணும் பிறந்ததுலேயே நமக்கு வந்து என்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு சுவாவம் இருக்கு அதை வளர்க்கணும் ஆகவே பேதைமை என்பது ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும் அறியாமல் இருக்கிறது அறியாமையை நீக்கணும் அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் அறியாமையை நீக்கிறதுக்காக தான் படிக்கிறோம் அறியாமைய இருளோடு ஒப்பிடப்படுகிறது அறிவு ஒளியோடு ஒப்பிடப்படுகிறது அறியாமல் தான் இருக்கிற குற்றங்கள்லேயே பெரிய குற்றம்ங்கிறார் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் காரணம் அறியாமை அந்த அறியாமையை அறிந்து கொண்டு அது என்ன பண்ணுன்னு கேட்டா தீமையெல்லாம் எடுத்துக்கும் ஏதம் கொண்டு அறியாமை என்பது குற்றங்களிலேயே பெரிய குற்றம் குறைபாடு அது என்னன்னு கேட்டா கெடுதலெல்லாம் செய்யும் ஏதம் கொண்டு ஏதம்னா துன்பம் தருவதை எடுத்துக்கொண்டு ஊதியம் போகவிடல் இன்பத்தை சமூகத்திற்கு நன்மையை தரக்கூடியவற்றை நீக்கிவிடும் எனவே இருக்க கூடாது அறிவை உடைவர்களாக இருக்க வேண்டும் அறியாமையை நீக்க வேண்டும் அறியாமையை நீக்க வேண்டும் எண்ணமும் மனசுல இருக்கணும் இந்த அதிகாரத்தை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து நாம் அடுத்த குரலை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ஜிய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா அருட்குரலில் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்